அது வந்து அமித்ஷா வந்து ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருந்தது uh, அதாவது டைமிங் லைட் ஃபர்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரப்பறம் அதுக்கப்புறம் நாடு முழுக்க பெங்கால் மட்டும் இல்லை அஸ்ஸாம் மட்டும் இல்லை நாடு முழுக்க என்ஆர்சி அதாவது சிட்டிசன்ஷிப் ரெக்கார்டு அந்த பதிவேடுன்னு சொல்றாங்க இல்லையா அது கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அசாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முறையே இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா அது எப்படி சாத்தியம் அதை சட்ட ரீதியாக அதை எப்படி கொண்டு வரப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டீட்டெயிலுமே இல்லை பட் அது கொண்டு வந்தா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா என்ஆர்சி கொண்டு வந்தா என்ஆர்சியில வந்து அசாம்ல ப்ரூவ் பண்ண மாதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நைன்டீன் அந்த கட் ஆஃப் முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய அப்பா அம்மா இல்லை கிராண்ட் ஃபாதர்ஸ் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டிக்கு வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும் ஒன்று அதை ப்ரூவ் பண்ணும் தாத்தா பாட்டிக்கு இந்தியாவில் பிறந்திருக்கணும்னு ப்ரூவ் பண்ணணும் நாம நம்ம தாத்தா பாட்டிக்கு தான் பிறந்திருக்கோம் நம்மளும் இந்தியாவில்தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது அசாமில் இங்கே எப்படி என்ஆர்சி இந்தியா முழுக்க கொண்டு வரும்போது எப்படி கேட்க போறாங்க இந்தியா முழுக்க கொண்டு வரும்போது இந்தியாவில் பிறந்தவன் எப்படி யாரு வெளிநாட்டில் பிறந்தவன் யாரு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அதான் எதுவுமே இல்லை எப்படி வச்சுக்கிட்டாலும் என்ன டாக்குமெண்ட் கேட்டாலுமே வந்து பெருமாளை பாப்புலேஷனுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம் ஸோ பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாலே மோஸ்ட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது இப்போ தான் வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆனதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் ஹாஸ்பிட்டலையும் இஷ்யூ பண்ணுறது அதெல்லாம் ஓரளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு பட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பர்த் சர்டிஃபிகேட்லாம் கார்ப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்களுக்கு அதெல்லாம் இருக்கும் இன்ஸ்டியூஷனல் டெலிவரியே ஒரு முப்பது நாற்பது தான் இருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸோ பெரும்பாலான மக்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கூட கிடையாது நாங்கள் நான் நம்ம இப்போ வந்து இந்தியாவில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கே ஆதாரம் கிடையாது இல்லை நம்ம தாத்தா பாட்டிக்கு பிறந்திருக்கோம் தாத்தா பாட்டி இந்தியாவில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்லாம் நிரூபிக்கிறது பெரிய நிறைய பாப்புலேஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ என்னாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே அசாமில் இருந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி எந்த லெவலில் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே இங்கே இருக்கிற நம்மளை வந்து இவ இங்க தான் பிறந்தா அப்படின்னு நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து இதை வந்து இது வந்து யோசிக்கவே முடியல இது இந்த ஸ்கேல் ஆஃப் கிரைசிஸ் ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல வந்து நம்ம தமிழ்நாடை பத்தி பேசிய முக்கியமா இந்த என்ஆர்சி வந்து இந்தியாவில தான் பிறந்த அப்படின்னு நிரூபிக்கிற நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஒரு மலையாளியோ ஒரு ஒரு தெலுங்குவோ இல்லை கன்னடாவோ கன்னடிகாவோ இல்லை மராத்தியோ குஜராத்தியோ அவங்க வந்து இந்தியா மட்டும்தான் வேற எங்கேயும் இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ வெளிநாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்னு ஆங்கியம் பண்ணலாம் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் தெரியல பட் அட்லீஸ்ட் வந்து அவங்க இந்தியா மட்டும்தான் பட் ஒரு பெங்காலி ஒரு தமிழ் ஒரு பஞ்சாபி இவங்க எல்லாரும் வந்து இந்தியாவில இருந்து வந்திருக்கலாம் இந்தியாவில் பிறந்திருக்கலாம் இல்லை பஞ்சாபி வந்து பாகிஸ்தான்ல பிறந்திருக்கலாம் இல்லை ஒரு பெங்காலி பங்களாதேஷ்ல பிறந்திருக்கலாம் ஒரு தமிழை வந்து இலங்கையில இருந்து பிறந்திருக்கலாம் இலங்கையில இருந்து வரலாம் இவங்களுக்குலாம் வந்து இந்தியாவில தான் பிறந்தாங்க இங்க இலங்கையில பொறுக்கல பெங்காலில் தான் பிறந்தாங்க பங்களாதேஷ்ல பொறுக்கல பஞ்சாப்லதான் பிறந்தாங்க பாகிஸ்தான்ல பொறுக்கல அப்படின்னு எப்படி நிரூபிக்கணும்னு சொல்ல போறாங்களா அப்படின்னு தெரியல என்ஆர்சியில் அப்படி நிரூபிக்கணும்னு சொன்னா அதை நிரூபிக்கிறது எல்லாராலையும் முடியாது பல லட்சம் பேரால நிரூபிக்க முடியாது பல கோடி பேரால நிரூபிக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த என்ஆர்சி வந்து இங்கேயே வந்து ஒரு எத்னிக்கலா எத்னிக் லிங்குவிஸ்டிக்கா வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண போறாங்களான்னு தெரியல ஒண்ணு இன்னொன்று வந்து இந்த என்ஆர்சிக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கும் இருக்கிற சம்மந்தம் அமித்ஷா ரெக்கார்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரும் அதாவது முஸ்லீம் தவிர ஹிந்து சீக் கிறிஸ்டியன் புத்திஸ்ட் ஜெயின் அவங்க எல்லாரும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து வந்திருந்தா அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்ப பஞ்சாப் சீக் வந்து இந்தியாவில இருந்துருந்தா ப்ரூவ் பண்ணா ஓகே இல்லை அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரியல தெளிவா இல்லை ஸோ பாகிஸ்தான்ல இருந்து தான் பாகிஸ்தான்ல இருந்து வந்து ப்ரூவ் பண்ணுமா இல்லை இந்தியாவில இருந்து வரலன்னு சொன்னாவே பாகிஸ்தான்ல இருந்து தான் வந்தா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சின்ஷிப் அமெண்ட்மெண்ட் விலம் மூலமா குடியுரிமை வழங்கப்படும் அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் அமித்ஷா உடைய அவங்க சொன்ன பிளான தான் அந்த நாய் சொன்ன பிளான தான் அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பெங்காலி ஹிந்து வந்து ஒருவேளை ப்ரூவ் பண்ண முடியலன்னா ஒருவேளை அவங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்கலாம் அதனால உங்களுக்கு குடியுரிமை ஆனா இப்ப வந்து ஒரு பஞ்சாபி பேசுற முஸ்லீமோ இல்லை உருது பேசுற முஸ்லீமும் இல்லை உருது பேசுற முஸ்லீம் நாட்டுல எங்க இருந்தாலும் இல்ல பெங்காலி பேசுற முஸ்லீமும் பெங்காலில் தான் பிறந்திருக்கணும்னு ஆசை பிறந்திருக்கலாம் பெங்காலில் நீங்கள் பிறக்கல அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருந்தா பங்களாதேஷ்லேருந்து வந்துருக்காரு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்களுக்கு சிட்டிஷிப் பில் அமன் அமெண்ட்மெண்ட் குடியுரிமை நேச்சுரலாக கிடைக்காது அப்போ அவங்க வந்து இல்லீகல் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி சிட்டிசன்ஷிப்பு கேன்சல் பண்ண போறான் குடியுரிமையை ரத்து பண்ண போறான் அப்படிங்கிறது அவர் வெளிப்படையாகவும் சொல்லி அதோடைய அவர் சொன்ன இம்ப்ளிகேஷன் தான் ஸோ இங்க வந்து ஒன்று வந்து அஹ் நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறது வந்து பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல வந்து அந்த முஸ்லீம்களுக்கு குடியுரிமை தரணும் இருக்கிற முஸ்லிம்களுக்கு குடியுரிமை தரணும் இல்லை இது வந்து அறம் சார்ந்து இது வந்து செகுலரிசம் கான்ஸ்டியூஷனே எதிர்க்குது ஸோ ஒரு ஒரு அப்சிராக்டா நம்மளுடைய இந்த நாடு எந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த நாடு வந்து செக்குலரிசம் மத சார்பின்மை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அதை எதிர்க்குது அப்படின்னு பேசிட்டோம் அது உண்மைதான் ஆஹ் அதுவே பெரிய பிரச்சனை தான் பட் அது இல்லாம ரொம்ப ப்ராக்டிக்கல் டேர்ம்ஸ்லயே இவங்க எதை வேணா பண்ணலாம் இவன் இதுதான் பண்ணிட்டு இருக்கான இவன் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க அது எவ்வளவு காஸ்டா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறலா இருந்தாலும் சரி ஒரு நாட்டுக்கே பணம் இல்லைன்னு சொல்லி பண்ணி போடுறதாலும் சரி எக்கனமி மொத்தமா நாசமாக்குறதா இருந்தாலும் சரி ஒரு மாநிலத்தையே சிறைபிடிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு மொத்த ஆஹ் மில்லியன் பேர் ஒரு மாநிலத்தை காஷ்மீரை சிறைப்பிடிக்கிறதா இருந்தாலும் சரி எத்தனை பேர் சொல்றதா இருந்தாலும் சரி இவங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல் எல்லாத்தையுமே அவங்க சொல்றது அத்தனையுமே அவங்க நிறைவேற்றிட்டு அதே மாதிரி நம்ம அவங்க சொல்லும்போது என்ஆர்சி நாடு முழுக்க கொண்டு வரப்படும் எல்லார்ட்டையும் போயிட்டு நீ இந்திய இந்தியாவில் இல்லையா நீ உங்க தாத்தா பாட்டு இந்தியாவில் பிறந்தாங்களா இல்லையான்னு கேட்கும் அப்படி நான் கொண்டு வருவேன்னு சொன்னால் அதை நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அவன் கொண்டு வருவேன்னு சொன்னால் அவன் கொண்டு வருவான் அதனால அப்படி கொண்டு வரும்போது அவங்க எப்படி லிங்க்விஸ்டிக் பேஸிஸில் டிஸ்கிரிமினேட் பண்ணி தமிழ்நா இருந்தால் நீ இதான் முக்கியமாக அப்படின்னு கேட்பாங்களான்னு தெரில ஒருவேளை ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்னா பெங்காலி ஹிந்துக்கும் பஞ்சாபி சீக்கிரளுக்கும் அவங்களுக்கு வந்து சிட்டன்ஷிப் நேச்சலாக கிடைக்கும் பெங்காலி முஸ்லீம் கிடையாது உருது முஸ்லீம் பேசுகிற எல்லா முஸ்லீம்களும் ஸோ கிட்டத்தட்ட உருது பேசுகிற முஸ்லீம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரில பத்து கோடி பதினஞ்சு கோடி பேர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவில்தான் பிறந்த பாகிஸ்தானில் பிறக்கல பாகிஸ்தான்லேருந்து வரல அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அவங்க வந்து சொல்லணும் அப்படி ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து சிட்டன்ஷிப் கேன்சலாகும் இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை வெறும் அப்டிராக்ட் இல்லை அது அங்கே பிரச்சனை இங்க இருக்கிற முஸ்லீம்களையே பாதிக்குது அதனால தான் இவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே பாதிக்காது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முடியாது ஸோ இந்த கேள்வி தான் மீடியா கேட்கணும் இந்த கேள்வி தான் நம்ம மக்கள் எல்லாமே யோசிக்கணும் நம்ம கூட இங்கே இருக்கிற முஸ்லீம்களையே பாதிக்குது அதுவும் இல்லாமல் இது முஸ்லீம்களை மட்டும் பாதிக்கல அட்லீஸ்ட் இன் பேப்பர் அந்த சட்டப்படி அவன் அவங்க அவன் பிளான் படி பெங்காலி இந்துக்களையும் பஞ்சாபி சீக்களையும் இது காப்பாற்றலாம் இந்த சிட்ஜி அமெண்ட்மெண்ட் பட் தமிழ் இந்து வந்து இந்தியா தமிழர்கள் மறுபடியும் ரத்து எப்படி உறுதி பேசுற முஸ்லீம் இந்தியாவில் குடியுரிமை ரத்தோ அதே நிலைமை தான் தமிழ் இந்துக்களுக்கும் தமிழ் முஸ்லிம்களுக்கும் தமிழ் என்ன மதத்தை சேர்ந்தாலும் இன்னொரு டிஸ்கிரிமினேஷன் வருது லிங்குயஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வருது தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் பேசுறேன் அப்படின்னா நீ குடியுரிமை ப்ரூவ் பண்ண முடியல சிசன்ஷிப் அமல்மென்ட் பில்லும் கிடையாது ஸோ அதனாலதான் இது வந்து இந்த குடியுரிமை மசோதா இந்த சட்டத்தை வந்து வெறும் முஸ்லீம் விரோத முஸ்லீம் எதிர்ப்பு மத சார்பின்மைய எதிர்ப்பான சட்டம் கிடையாது ஈழ தமிழர்களுக்கு மட்டுமான எதிரான சட்டமும் கிடையாது மொத தமிழர்களுக்கே எதிரான சட்டம் தமிழர்களுடைய குடியுரிமையே கேள்விக்குள்ளாக்குற இந்த சட்டம் சோ அதுவும் பேசிட் தாங்க நேச்சுரலை இந்தியாவில இருக்கிற எல்லாரும் இதை ப்ரூவ் பண்ணணும் இவங்கிட்ட போயிட்டு நிரூபிக்கணும் ஜட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது வந்து இந்துக்களுக்கு உண்டு இந்த பில்லுக்கு அப்புறமும் மற்ற எல்லா மாதத்துக்கும் உண்டு முஸ்லீம்களுக்கு கிடையாது முஸ்லீம் இருந்தா நேச்சுரலா அவன் சிட்டிசன் கிடையாது அவன் வந்து இங்க தான் பிறந்த பண்ணும் அதே நிலமை தான் டெக்னிகலா தமிழர்களுக்கும் தமிழர்களும் நேச்சுரலா இங்க பிறந்தா சிட்டிசன் கிடையாது இந்த பில்லுக்கு அப்புறம் இந்த பில்லுக்கு அப்புறம் வந்து இங்கேதான் பிறந்த ஈழத்தமிழ் நில்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் ஸோ அப்படி வெளிப்படையான ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த தமிழர்களுக்கு எதிரான ஈழத்தமிழ்கள் மட்டும் இல்லை மொத்த தமிழர்களுக்கும் எதிரான இந்த சட்டத்துல தான் நம்ம டயர் நிக்கிங்க கொஞ்சம் கூட மானமே இல்லாம கொஞ்சம் கூட எதை பத்தியுமே கவலைப்படாம ஆதரவு தெரிவிச்சு ஓட்டு போட்டு அதுக்கு இன்னும் விளக்கமும் தரல இல்லை என்ன கொடுறேன்னா அவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அவனு ஓனர் வந்து இது நீ ஓட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் எதுக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடலன்னா என்ன பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கேட்டுருக்க மாட்டானது சரிங்கய்யா அப்படிங்கய்யா போட்டுருவான் ஏன் அப்படின்னு